ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் நம்முடைய தர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் நம்முடைய தர்மங்கள் பண்ணுறதுக்கு ஆச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் ஆச்சாரம்னா கட்டுப்பாடுகள் நியமங்கள்னு சொல்கிறது அவைகள் ரொம்ப முக்கியம் அந்த கட்டுப்பாடுகளோடு நாம் எந்த ஒரு தர்ம காரியங்களையும் செய்தால்தான் அது முழு பலனை நமக்கு கொடுக்கும் அந்த ஆச்சாரத்தோடு நாம் தர்ம காரியங்கள் செய்தால் நமக்கு வருஷங்கள் பஞ்சபூதங்கள் பசு கூட நமக்கு தொண புரியும் அப்படி இல்லைன்னா எதுவுமே நமக்கு துணை புரியாதுங்கிறதுக்கு இராமாயணத்தில் ஒரு சம்பவம் அதை தான் பார்த்துட்டுருக்கோம் விபீஷண சுவாமி என்ன பண்ணுறார் தன்னுடைய மூத்த அண்ணா விட்டுட்டு ராமனிடத்தில் வந்து சரணாகிதி பண்ணுறார் ஜேஷ்டோ பிராதா பிதர்சமஹான் மூத்த அண்ணா தகப்பனாருக்கு சமம் அவரை அலட்சியப்படுத்தப்படாது எக்காரணத்தை கொண்டும் அவரை அலட்சியப்படுத்திட்டோ அவருக்கு நேரடியான சத்ருவான ராமனிடத்தில் வந்து சரணாகிதி பண்ணுறார் விபீஷண சுவாமி இதை எப்படி தர்மசாஸ்திரத்துக்கு பொருந்தும் ராமன் இதை எப்படி ஏற்றுண்டார் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கணும் அதற்கு இராமாயணம் பதில் சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னாப்பா நீ ரொம்ப நான் கேள்வி கேட்குற ஜேஷ்டோ பிராதா பிதமஹானே மூத்த அண்ணா தகப்பனாருக்கு சமம் அப்படின்னு எந்த ஒரு தர்மசாஸ்திரம் சொல்கிறதோ அதற்கு கீழபர் அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறது அதே தர்மசாஸ்திரம் குரோரப்பவலிப்த காரியகாரியமஜானதா உற்பத்தம் பிரதிபன்ன பரித்தியோ விதீயதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது நம்முடைய தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக தர்மத்துக்கு விருத்தமாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தர்மத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஆச்சாரம் அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தகப்பனாரானாலும் சரி தாயாரானாலும் சரி மூத்த அண்ணாவாக ஆனாலும் சரி தன் பையனாக இருந்தாலும் சரி பொன்னாக இருந்தாலும் சரி தன் பந்துக்களாக இருந்தாலும் சரி ஆச்சாரியனாக இருந்தாலும் சரி ஏன் குரோரப்பி தன் குருவாக இருந்தாலும் சரி அவர்கள் பண்ணுறது சரின்னு அவரோடு இருக்கணும்னு கட்டாயம் இல்லை பரித்தியாகோ விதீயதே அவளை பரித்தியாகம் பண்ணிடலாம் அவள் ஆச்சாரத்தை மீறி தர்மத்தை மீறி ஒரு காரியத்தை இறங்கினால் அதற்கு நாம் துணை போகணும்னு அவசியமில்லை அவர்களை பரித்தியாகம் பண்ணிவிடலாம் அதனால் நமக்கு பாபம் கிடையாது அதனால் நமக்கு தோஷம் இல்லை அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதை தான் பண்ணுறார் விபீஷண சுவாமி தப்பு பண்ணுறார் ராவணன் தவறு பண்ணுறார் அதை எடுத்து சொன்னார் அப்படி செய்யக்கூடாதுன்னு அதை கேட்கலை ரொம்ப அலட்சியமாக பதில் சொன்னார்னால் அவர்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் நாமும் தொன போகணும் என்ன சொந்தம் பையன் இருக்கார் பையன் ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா என்ன இருந்தாலும் பையன் இல்லையா அப்படின்னு நினைக்கப்படாது எப்போ தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக போனாரோ அதற்கப்புறம் பையன்னு நாம் இருந்தோமானால் நாம் நமக்கும் சேர்த்து குழி பறிச்சு நட்டோம்னு அர்த்தம் அப்படி போகப்படாது அவர்களை பரித்தியாகம் செய்துவிடணும் அண்ணாவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஏன் குருவாக இருந்தாலும் கூட அவர்கள் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக ஒரு செயலில் ஈடுபடுறா அப்படின்னா தர்மசாஸ்திரத்தை காட்டிலும் சொந்தம் பெருசா அப்படின்னு யோசிக்கப்படாது விட்டுட்டால் நாம் தப்பிப்போம் இல்லையானால் நம்முடைய ஜென்மாவும் பாழாக போயிடும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு விபீஷண சுவாமி ராமனிடத்தில் வந்து சரணாகதி பண்ணுறார் அப்படின்னு ராமாயணத்தில் பார்க்குறோம் இதுதான் ஆச்சாரம் இல்லாமல் நாம் எவ்வளவு தர்ம காரியங்கள் பண்ணினாலும் சோதரோபி விமுஞ்சதி சகோதரனாக இருந்தாலும் சரி விட்டுட்டு போயிடுவான் பார்க்க மாட்டான் அதுபோல தான் தர்மம் நம்ம கை விட்டுடும் ஆச்சாரம் இல்லாமல் நாம் எதையும் செய்யக்கூடாதுன்னு ஸ்ரீமத் ராமாயணம் அவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறது இதுதான் பகவானும் அவதாரம் மூலமாக காட்டுற இப்போது நாம் பார்த்துன்னு வருவோம் ஆச்சாரம்னு பார்த்துன்னு வரோமே மழை பெய்கிற பொழுது ஓடப்படாது அப்படிங்கிற ஒரு தர்மத்தை தான் வசுதேவரன் நமக்கு காண்பிக்கிறார் கிருஷ்ணஜன கட்டத்தில் அப்படி பார்க்கணும் அப்படி பகவானுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு அதில் காரணங்கள் தெரியும் அப்படி ஆச்சாரமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆச்சாரம் இல்லாமல் இருக்கவே கூடாது ஆச்சாரம்னா ஏதோ தனியாக நாம் ஏதோ கடைபிடிக்கணும்னு நினைக்க நாம் இருக்கிற பொழுதே சில கட்டுப்பாடுகளோடு இருக்கிறது தான் ஆச்சாரம்னு பேர் அந்த கட்டுப்பாடுகளோடு தான் எப்பொழுதுமே நாம் இருக்கணும் அதிலே இப்போது நாம் பார்த்துன்னு வந்தோமே அதாவது நன்னாக மழை பொழுது ஓடப்படாது மலமூத்திர விசர்ஜனங்கள் ஜலத்தில் செய்யக்கூடாது எச்சல் துப்புறது வாயு கொப்பளிக்கிறது ஜலத்தில் செய்யக்கூடாது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணப்படாது துணி இல்லாமல் குளிக்கப்படாது அதே போல் தாமரை இலை தங்கம் இவைகளெல்லாம் காலாலம் எதிக்கப்படாது அவைகளை பார்த்தால் மகாலக்ஷ்மின்னு தியானம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு வேதமே நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது இதை மனசில் வச்சுக்கணும் இவைகளெலாம் தான் அடிப்படையான தர்மங்கள் இது புருஷல்களுக்கு மட்டும்தான் ஸ்திரீகளுக்கு மட்டும்தான்னு வேறுபாடு கிடையாது எல்லோருக்குமே உள்ள சாமானிய தர்மங்கள் இவைகள்லாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் அப்படி இவைகளை இந்த ஆச்சாரங்களெல்லாம் மனசில் வச்சுன்னு நாம் இருந்தோமானால் ஜலத்துக்கு சிரமமே இருக்காது தண்ணி கஷ்டம் வராது காலத்தில் நன்னா மழை வரும் ஜலசம்பந்தமான வியாதிகள் வராது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது இதே போல் இன்னும் ஆச்சாரங்கள் நிறைய சொல்லப்படுறது வேதமே சிலது நேரடியாக சொல்கிறது ரிஷிகள் ஸ்மிருதிகள் மூலமாக நமக்கு அதாவது தர்மசாஸ்திரம் மூலமாக நமக்கு நிறையா காண்பிக்கிறா புராணங்கள் நமக்கு நிறையா காண்பிக்கிறது ஆச்சாரங்களை அவைகளெலாம் என்னென்னு ஒன்று ஒன்றா விரிவாக மேலே மேலே பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில்